ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் Under Authority வாசிக்க வேண்டிய பகுதி யோசுவா முதலாமத்தியாயம் பத்து முதல் பதினெட்டு வசனங்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இழைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இழைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளு மட்டும் உதவி செய்ய பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாக்கு பிரயோத்திரமாக நீர் எங்களுக்கு கட்டளை செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உமுடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உமுடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கிறவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இருக்கும் என்றார்கள் வாசிக்க நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் ஒன்று பேதுரு 5-5 இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் யூ எங் சப்மிட் யுவர் செல் தி எல்டர்ஸ் நமது ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு கீழ்படுத்தலாம் தலைவர்களுக்கு எதிரான எச்செயலும் கடவுளுக்கு விரோதமான பாவம் மிரியாமும் ஆரோனும் மோசிக்கு விரோதமாக பேசிய பொழுது மோசை அதை கேட்டான் என்று சொல்லப்படவில்லை அதை கர்த்தர் கேட்டு அவர்களை தண்டித்தார் மிரியாம் குஷ்டரோஹியானால் ஆரோனும் மிரியாமும் எல்லா தேவ மக்களும் முன்னேறி செல்கிற பயணம் அவர்களுக்கு தடைப்பட்டது தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்திருத்தல் கடவுளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பதாகும் ஒன்று பேத ஐந்தாம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் கடவுளுக்கு கீழ்படுகிறேன் என்று சொல்லியும் தலைவர்களுக்கு கீழ்படியாதவன் அகம்பாவி சத்தியம் அவனுக்குள் இல்லை சபை தலைவர்கள் இறைவனால் நியமிக்கப்படுபவர்கள் மேய்ப்பருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு குருவுக்கும் சீடனுக்கும் உள்ளது போல் இருக்க வேண்டும் சீடத்துவ பணிக்கு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது சீடர்களை பொறுத்தவரை கீழ்ப்படிதல் இந்தியமையாதது எனவே தான் எப்ரேயர் பதிமூன்று பதினேழிலே வாசிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே திறமையும் கவர்ச்சியுமானதொரு தலைவனுக்கு கீழ்ப்படிவது எளிது இது உலக வழக்கம் ஆன்மீக தலைமையகத்தில் தலைமையத்துவத்தில் அந்நபரின் திறமை அல்ல கடவுளால் அவனுக்குண்டான தகுதியே காரியம் அப்படியே பகட்டு அல்ல பண்புதான் காரியம் எனவேதான் ஆதி அப்போசலர்கள் சொன்னார்கள் எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அவர்கள் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே நாம் தலைவர்களுக்கு கீழ்படுகிறோம் நாம் அன்பாய் அவர்களை நினைத்து உத்தமமாய் அவர்களை பின்பற்றி மனப்பூர்வமாய் அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து கருத்தாய் அவர்களுக்காய் வேண்டி சொல்லாலும் செயலாலும் அவர்களை உற்சாகப்படுத்தினால் அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவுகிறவர்களாவோம் எடுத்து வாசியுங்கள் எப்ரேயர் பதிமூன்று ஏழு பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இந்த நான்கு வசனங்களும் நான் சொன்ன இந்த குறிப்பை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன நன்றாய் நடத்துகிற தலைவர்களுக்கு அதிலும் குறிப்பாக திருவசனத்தை போதிக்கும் பணியில் தீவிரமாய் இருப்பவர்களுக்கு இருமடங்கு கடமைப்பட்டுள்ளோம் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும் என்று ஒன்றுத்தி நூற்றி ஐந்து பதினேழிலே வாசிக்கிறோம் நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து உமக்கு எழுதுகிறேன் என்று பவுலிடம் சாட்சி பெற்ற பீலேமோன் போன்ற மக்களை பெற்றுள்ள தலைவர்கள் பேறு பெற்றவர்கள் அதே வேளையில் தலைவர்கள் இவற்றையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி ஒன்று திம்பத்தி ஐந்து ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்றிலே உண்டு தீர்த்து ரெண்டு ஏழு எட்டு இப்படி பல திருவசனங்கள் உண்டு அப்படியே மேப்பராயிருந்த பேதருவும் ஒன்று பேதர் ஐந்து ஒன்று முதல் நான்கில் மேப்பர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பின் ஐந்தாம் வசனத்தில் இளைஞர்களை மூப்பர்களுக்கு கீழ்படியும்படி கூறுகிறார் அதாவது இலட்சியமான தலைமத்துவத்திற்கே இதயபூர்வமான கீழ்ப்படிதல் கிடைக்கும் ஹோல் ஹார்டட் ஒபீடியன்ஸ் இஸ்ரல் ரெஸ்பான்ஸ் டு ஹோல்சம் லீடர்ஷிப் வே சந்தியாகு ஐயர் மதுரையை சேர்ந்தவர்கள் கீர்த்தனையில் பாடிய ஒரு பாடலில் இருந்து ஒரு கவி ஆவியின் கனியன்னும் அன்பாதி குணங்களை அணுதினமும் இவர் அணிகலமாய் அணிந்து மேவும் திருமந்தையை மேய்த்து வளர்க்க நல்ல மெய்ப்பரே அன்பின் ஆவி வாய்ப்பாய் இவரில் தங்க இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஏற்ற காலத்திலே கர்த்தரவங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்கள் மகாபரிய தேவனே உங்களுடைய குமார்னா ஏசு கிறிஸ்து உமக்கு சமமாக உம்மை பிதாவாக உம்மை தனக்கு மேலுள்ள அதிகாரியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அதிகாரத்திற்கு எவ்வளவு அழகாக மனப்பூர்வமாக பணிந்து எங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியை வைத்து சென்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய அதிகாரத்திற்கு அவர் கீழ்பட்டு இருந்ததால் அல்லவோ அவருக்கு எதிராக பிசாசு ஒன்றும் பேச முடியவில்லை எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டன அன்று அந்த பாணியையே நாங்கள் எப்பொழுதும் பின்பற்ற உதவி செய்யும் இயக்கங்களிலோ சபைகளிலோ சங்கங்களிலோ குழுக்களிலோ நீர் எங்களுக்கு மேல் வைத்திருக்கிற கர்த்தாவே உங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா அன்பின் கடமையையும் நாங்கள் கொடுத்து அவர்களை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படைந்து அடங்கியிருக்க எங்களுக்கு உதவிதாரம் புரட்டாட்டம் உள்ள ஆவி நிறைந்துள்ள ஒரு காலத்திலே நாங்கள் வாழும் பொழுது குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள் நங்கையர்கள் இளைஞர்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய கர்த்தாவே தயங்காதபடி திருவசனத்தின்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உமக்கு அடிபணிந்திருந்தால் ஏற்ற காலத்திலே நீரே உயர்த்துவீர் ஆண்டவர் அந்த திருவாக்கை பற்றி கொண்டு இளைய சமுதாயம் உமக்கு பணிந்திருக்க கர்த்தாவே தலைவர்களுக்கு அடிபணிந்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்கு முன்மாதிரியே வைத்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபத்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனு பிதாவே ஆமேன்